ابو ابراہیم முப்பத்தி அபோ இப்ராஹிம் அப்துல்லாஹிபின் அவர்கள் நோன்பு வைத்திருந்த நிலையில் அவர்களோடு நாங்கள் பயணம் செய்தோம் சூரியன் மறைந்த போது கூட்டத்தில் ஒருவரிடம் இன்னாரே நீர் இறங்கி நோன்பை திறக்க எங்களுக்கு தண்ணீரில் பொறித்த மாவை கலந்து தருவீராக என்று وسلم அவர்கள் கூறினார்கள் அதற்கு இறைதூதர் அவர்களை மாலை நேரம் செல்லட்டும் என்று அவர் நீர் இறங்கி எங்களுக்கு பகலாக உள்ளதே என்று அவர் நீர் இறங்குவீராக எங்களுக்காக தண்ணீரில் பொறித்த மாவை கலப்பீராக என்று நபி சொல்லுல்லும் அழிந்து அவர்கள் கூறினார்கள் அவர் இறங்கி நபி சொல்லுள்ள அலிபுல் செல்லம் அவர்களுக்காகவும் தோடர்களுக்காகவும் தண்ணீரில் என்று கூறினார்கள் அப்போது அவர்கள் தன் கையால் கிழக்கு திசையை சுட்டிக்காட்டினார்கள் ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து முஸ்லிம் ஒன்று ஒன்று